அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி அலி வசல்லம் அவர்கள் ஒரு சமூகத்தாரின் குப்பை கூலங்கள் போடும் இடத்தில் வந்து நின்று சிறுநீர் கழித்தார்கள் பின்னர் தண்ணீர் கொண்டு வர சொன்னார்கள் நான் தண்ணீர் கொண்டு வந்தேன் அதில் நபிசல்லும் அலிம் வசல்லம் அவர்கள் உழு செய்தார்கள்